அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரின் தான் அடைய வேண்டிய பொருளை எப்பொழுதும் ஒருவன் நினைத்து கொண்டே இருப்பானேயானால் அவன் நினைத்த பொருளை அடைவது மிக எளிதாகிவிடும் இது நிச்சயம் உண்மை ஒருவன் ஒரு பொருளை அடைய வேண்டும் ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் மறக்காமல் பலகாலம் இருக்குமேயானால் அவன் நிச்சயமாக அதை அடைந்தே தீருவான் மறதி இல்லாமல் மனதில் உறுதியும் இருக்குமேயானால் வாழ்க்கையில் எய்த முடியாத அதாவது அடைய முடியாத பொருள் என்று ஒன்றுமே இல்லை நினைப்பின் வழி மனிதன் வாழ்கிறான் என்ற உண்மையை அறிந்து லட்சியத்தை அடைய கருதியே இடையராது அந்த லட்சியத்தை நினைத்து வழிவகுத்து உறுதியாகச் செய்து லட்சியத்தை அடைவானாக என்று உபதேசிக்கிறார் இங்கே திருவள்ளுவர் ஒருவன் எண்ணியதை விடாமல் எண்ணி சோர்வில்லாமல் இருப்பானேயானால் நிச்சயம் அவன் நினைத்ததை அடைந்து விடுவது எளிதுதான் திருக்குறளையே அறுநூற்றி அறுபத்தி ஆறாவது திருக்குறள் வினைத்திற்பம்ங்கிற அதிகாரத்தில் பார்த்தோம்னா இதே மாதிரி ஒரு குரல் இருக்குது அதுதான் அகச்சான்றீங்க எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின் என்பதுதான் அந்த குரல் எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின் எண்ணியாங்கு எய்துபர் எண்ணுகின்றவர் உறுதியாக ஒன்றை விடாமல் நினைப்பாரே ஆனால் அவர் நினைத்ததை அடைந்தே தீருவார் என்பதுதான் அந்த குரட்பாவின் பொருள் இச்சந்தி தேவா சுன்வந்தம் நஸ்வப்னாய ஸ்பிருகயந்தி எந்தி பிரமாத மதந்திராஹா என்று ருக்வேதத்திலே எட்டு இரண்டு பதினெட்டாவது பகுதியிலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது தெய்வங்கள் சோம்பேரியையும் மறதி ஒருபோதும் விரும்புவதில்லை என்பதுதான் இந்த மந்திரத்தினுடைய கருத்து நினைந்தவன் நிதி மறந்தவன் மதிகட்டான் என்பது தமிழ்நாட்டிலே பெரியோர்களால் சொல்லக்கூடிய ஒரு பழமொழி இனி பதவுரை பார்க்கலாம் உள்ளியது நினைத்ததை உள்ள பெறின் மறவாமல் நினைத்து கொண்டே தான் தலைவனாகிய தான் அதாவது ஒருவன் உள்ளியது நினைத்ததை எய்தல் அடைதல் எளிதுமன் எளிதாகும் என்றோ தலைவன் தான் அடைய வேண்டிய குறிக்கோளை மறவாமல் நினைத்து கொண்டே அவ்வாறு நினைத்த குறிக்கோளை அடைவது மிக எளிதாகும் இதுவே இதனுடைய பொழிப்புரை அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்